நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் உடலில் உள்ள சுருக்கங்கள் நீங்க பிக்மெண்டேஷன் நீங்க எளிய மறந்து ஜாதி மல்லிப்பூக்களை தண்ணீர் விடாமல் அரைத்து வசையாக்கி அதை தேங்கெண்ணில் இட்டு சிறுந்தியில் வைத்து தைலப்பதமாக்கி வடிகட்டி உடலில் எங்கென்னு சுருக்கங்கள் இருந்தாலும் பிக்மெண்டேஷன் அது கலர் கார்பை நிறம் இருந்தாலும் அது மேலே பூசி வந்தோம்னா அதையெல்லாம் போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்